பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிரந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் வேளாம் நன்னிலம் மறுவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலாம் ஐம்பதாவது பாடல் மாம் பிரம்மத்திற்கும்ன்றமாம் பிரம்மத்திற்கும் புறத்துள விகாரங்கட்கும் துளவிகாரங்கும் ஆன்ற கூட்டஸ்தனுக்கும் கூட்டஸ்தனுக்கும் அகத்துள விகாரங் கட்கும் துளவிகாரங்கட்கும் சற்றும் சற்றும் மறைத்து மூடும் மறைத்து மூடும் ஊன்றிய பவியாதி உண்டாக்கும் உபாதிக்கும் உபாதியர் ஆவரணியைப் பற்றி சிஷியன் விளக்குமாறு கேட்டுக் கொண்டதற்கு இணங்க விளக்கி கூறுகிறார் அது பரம்பொருளை இல்லை என்றும் அது விளங்கவில்லை என்றும் எண்ணும்படி மறைத்திருக்கிறது மெய்ப்பொருளை அல்லது பரம்பொருளை இல்லை என்னும்படியும் அது இருந்தால் விளங்காதா விளங்கவில்லையே என்னும்படியும் ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறது அதுதான் ஆவரணசக்தி ஆஹா ஆவரணசக்தி என்பது அஜானத்தின் ஒரு கூறு அஜானம் இரண்டு பிரிவுகளை உடையதாக இருக்கிறது ஒன்று பொருளை மெய்ப்பொருளை மறைப்பது மற்றொன்று பொய்ப்பொருளை தோற்றுவிப்பது பொய்ப்பொருளை தோற்றுவிப்பது பற்றிய விளக்கம் விரிவாக பார்க்கப்பட்டது அதைத்தான் விக்ஷேப சக்தி என்று சொல்லுகிறோம் இப்பொழுது மெய்ப்பொருளை மறைக்கின்ற சக்தியை பற்றி ஆராய்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் கடைசியில் நேற்று நன்றாகவே பார்த்துட்டோம் பூர்ணமான பிரம்மத்திற்கும் அதன் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிற பாஹ்ய விகாரங்களுக்கும் ஆன்ற கூட்டஸ்தனுக்கும் ஆன்ற கூட்டஸ்தனுக்கும் சைத்தன்யமே ஸ்வரூபமான கூட்டஸ்தனுக்கும் அகத்துள விகாரங்களுக்கும் அதாவது அந்தர்விகாரா பாஹ்ய விகாரா இந்த அந்த பாஹ்யாங்கிறதே கற்பனைதான் சத்தியம் இல்லை அந்த இந்த புறத்தில் உள்ள வேற்றுமைகள் அகத்திலுள்ள வேற்றுமைகள் எல்லாவற்றுக்கும் உண்மையிலேயே தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் அதாவது ஆத்மாவுக்கும் அந்த உள்ள பேதத்தை மறைக்கிறது பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள பேதத்தை மறைக்கிறது உண்மையில் பிரபஞ்சம் கிடையாது பிரம்மந்தான் இருக்கிறது ஆக இந்த வேற்றுமைகளை உருவாக்கி இருப்பது விக்ஷேப சக்தி இந்த வேற்று பரம்பொருளுக்கும் இதற்கும் வேற்றுமை இருக்கிறது வேறு என்கின்ற தன்மையை தெரிய ஒட்டாமல் தடுப்பது ஆவரண சக்தி தத்துவம் தெரிஞ்ச பிறகு எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி இது பாம்பு இல்லை கயிறுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ பாம்பு கயிறுக்கு அந்நியமாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோமோ எப்படி குடம் வந்து மண்ணுக்கு அந்நியமாக இல்லைன்னு அப்படி வேற்றுமை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனா இந்த விகாரங்களும் சத்தியம் விகாரங்களே சத்தியம் விகாரம்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடுறது விகாரம் என்னது விக்ஷேபம் இந்த விகாரம் சத்தியம் இந்த விகாரத்துக்கு வேறாக ஒரு நெர்விகாரமான வஸ்து இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தையே இல்லாமல் பண்ணிவிடுறது அப்படி ஒரு விச்சாரம் பண்ணினா தான் அந்த எண்ணமே வருது விச்சாரம் பண்ணாத வரைக்கும் அந்த எண்ணமே வர்றதில்ல வேற்றுமைகள் மட்டுமே உண்மை வேற்றுமைகள் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆவரண சக்தியாக உண்டாக்கியிருக்கு அது மாத்திரமில்ல வேற்றுமைகள் வேற்றுமைகள் தான் இருக்கிறது வேற்றுமைகள் உண்மை அடிப்படையான ஆதாரமான பொருள் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது தெரியவே இல்லை அந்த அடிப்படையான பொருள் இருக்கு அது வேற இது வேற அது நெர்விகாரம் இது சவிகாரம் அப்படின்னு தெரியாமல் பண்ணிவிடுவான் தோன்றிய விகாரங்களுக்கும் கூடஸ்தனுக்கும் அகத்துள்ள விகாரங்கற்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துள்ள விகாரங்களுக்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் தோன்றிய பேதம்னா உண்மையிலே அதுக்கும் பேதம் இருக்குது அந்த பேதமும் கற்பிதமான பேதம்தான் அதுவும் புரிஞ்சுங்க அந்த கற்பிதமான பேதத்தை வந்து புரிய அதை கூட தெரிய விடாமல் பண்ணிவிடுறது பேதத்திலையே ரெண்டு பேதம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் பேதம்ங்கிறது இப்போ இதுக்குள்ளே இருக்கிற பேதம் பரமார்த்த வஸ்துவுக்கும் வியாபகாரிக வஸ்துவுக்கும் இருக்கிற பேதம் வியாபகாரிக வஸ்துக்களில் இருக்கிற பேதமெல்லாம் நமக்கு தெரிஞ்சது பிரத்யக்ஷமாகவே தெரியுது ஆனால் பாரமார்த்திகமாக பிரம்மத்துக்கும் ஜகத்துக்கும் இருக்கிற பேதம்ங்கிறது அது எப்படிப்பட்ட பேதம் அபேதம்னு சொல்லும் எப்படிப்பட்ட அபேதம் அப்படிங்கிற ஞானமே நமக்கு இல்லையே வஸ்துவே தெரியல வஸ்துவே தெரியாத போது எப்படி பேதத்தை தெரிஞ்சிக்க முடியும் பொருளே விளங்கலை பொருளே விளங்காத போது அந்த பொருளுக்கும் புறத்துள்ள இருக்கிற பொருக்கும் பொருளுக்கும் வேற்றுமை எப்படி விளங்க போகிறது வஸ்தல வஸ்துவுக்கும் இந்த பாரமார்த்த வஸ்துவுக்கும் வியாபகளுக்கும் உள்ளதமும் தெரியல சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் தோன்றிய பேதம் இவர் என்ன சொல்லியிருக்கார் தோன்றிய பேதம் தோன்றிய பேதம் ஸ்வபாவ சித்தமாக விளங்குணவாகிய பேதங்கள் இயற்கையாகவே இதெல்லாம் வேறு தான் நிர்விக்காத வஸ்து வேறு செவிக்கார வஸ்து வேறு தான் இது வேற அது வேறு தான் ஆனாலும் அது தெரியாமல் பண்ணி வச்சிருக்கு அதுதான் இதனால் என்ன ஆகுறதுன்னா நம்ம வியாபகிக்க வஸ்தூல இருக்கிற பேதம் சத்தியம்னு நினச்சி அதை சரிப்படுத்தணும்னு நினச்சி பேதமாக இருக்கிறத போய் அபேதமாக்குறதுக்கு பிரயத்தனம் பண்ணி எனக்கே ஒருத்த மனசு இன்னொருத்த மனதும் ஒன்றாகிட்ட போகிறதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒன்றாக போகிறது இல்லை ட்வின்ஸாக போறாலும் ஒன்றாக போகிறது இல்லை அதை போய் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம விரும்புகிறது அபேதம் ஆனால் விவகாரம் முழுவதும் இருக்கிறது பேதம் ஆதாரமாக இருக்கிற வஸ்துவோ அபேதம் அதுவோ புரியலை அப்படி ஒன்று இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியல அதனால் ஊன்றிய உண்டாக்கும் உபாதி இது இந்த சம்சாரம் வந்து பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆவரணசக்தி தான் அதனால் வேதாந்தத்தில் உபதேசம் எல்லாம் அஜானத்தில் இருக்கிற ஒரு ஒரு அம்சமான விக்ஷேப சக்தியை நீக்கிறது இல்லை விக்ஷேப சக்தியை நீக்கிறது இல்லை ஆவரணசக்தியை மாத்திரம்தான் நீக்கிறது நீக்கிறதுக்கு முயற்சி எதோட ஒப்பிடலாம் தெரியுமோ இப்போ நம்ம இங்கிருந்து போகிற வழியெல்லாம் கல்லுமுள்ளுமாக இருக்குதுன்னா அது முழுக்க கார்பெட்டு விரிக்கிற மாதிரி இங்கிருந்து காட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் போகிற இடமெல்லாம் ஒருத்தன் முன்னாடி கார்பெட்டு விரிச்சுட்டே போகணும் அது மேலே நாம் நடந்துன்னு போகணும் எது அது சௌகரியமா இல்லை நம்ம காலில் ஒரு செருப்பை போட்டுக்கிறது சௌகரியமா நம்ம காலில் ஒரு செருப்பை போட்டுன்னுட்டால் கல்லாவுது முள்ளாவது ஒன்றும் பண்ணாது நல்லா ஸ்ட்ராங் ஷூவெல்லாம் போட்டுட்டா கூட போகிறோம் அதுதான் அகம்பிரம்மாஸ்மி ஞானம் ஸ்ட்ராங் ஷூ போட்டுன்னுட்டால் போகும் அது பனியாக இருந்தால் என்ன அது கல்லாக இருந்தால் என்ன கரடாக இருந்தா என்ன ஒன்றும் பண்ணாது விக்ஷேபசக்தியை சரி பண்ண முயற்சி பண்ணுறதுங்கிறது கார்பெட் விரிக்கிற மாதிரி ஆவரணசக்தியை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறது செருப்பு போட்டுக்கிற மாதிரி அதனால் ஆவரணசக்தியைத்தான் நீக்க முடியும் அஜானத்தினுடைய மற்றொரு பகுதியான விக்ஷேபசக்தியை நீக்க முடியாது நீக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லப்போனால் இந்த ஆவரண சக்தியை நீக்கின பிறகு இருக்கக்கூடிய ஞானத்தை ரசிக்கிறதுக்கே அந்த விக்ஷேபசக்தி இருக்கணும் அது இல்லைன்னு சொன்னால் அப்புறம் இந்த ஞானத்தை வச்சு நான் எந்த பண்ணுறது ஞானத்துக்கு மகிமே அதனால தான் சரி ஆக ஊன்றிய பவியாதி உண்டாக்கும் உபாதி இதே அதனால் ஊன்றிய பவ வியாதி கடத்தற்கரிதான் வலிமை பெற்றுள்ள ஜன்ன மரணமாகிய இந்நோயை நோயை உண்டாக்கும் உபாதி வளர்க்கும் உபாதி இதே இவ்வாரண ஆவரண சக்தியே யாம் உபாதியை விருத்தி பண்ணிகிட்டே போகுது எல்லாம் இதெல்லாம் பற்றி நேத்தையே படிச்சுட்டோம் அந்த விளக்கத்தையும் நேத்திகே படிச்சுட்டோம் இனி அவர்களே அவரே கேட்குறார் நீ சில சந்தேகங்கள்லாம் உனக்கு வரும் சந்தேகத்துக்கெல்லாம் நீ தெளிவை இது ரொம்ப முக்கியமான பாட்டு வரப்போகிற பாட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாட்டு ஆகையினால சரி வாஸ்தவம் மறைக்கிற சக்தின்னு ஒன்று சொல்கிறீங்க ஒத்துக்கிறேன் நல்லா கேள்வி நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப முக்கியம் இப்போ கயிறு பாம்பு உதாரணம்னு சொல்கிறீங்க கயிறுன்னு தெரிஞ்ச விஷயம் பாம்புன்னு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயத்தில் தான் இன்னொரு விஷயம் கற்பனையாக அதே மாதிரி பிரம்மத்தில் சைத்தன்யத்தில் பிரபஞ்சம் கற்பிக்க கற்பிக்கப்படுறது சரீரம் கற்பிக்கப்படுறதுன்னு சொல்கிறீங்க பிரம்மன் தெரிஞ்ச பொருளே இல்லை தெரிஞ்ச பொருளில் தானே தெரியாத பொருளை ஒன்று கற்பிக்க முடியும் தெரிஞ்ச பொருள் இருந்தால் தானே இது அப்ரசித்த விஷயான்னு பிரம்மசூத்திரத்தில் இது பெரிய விஷயம் விசாரம் அப்ரசித்த விஷய பிரசித்த விஷயையே அத்தியாசம் பவதி அப்பிரசித்த விஷய கதம் அத்தியாசம் பவதி அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கப்புறம் பிரசித்த விஷயம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும் புரியுதா பிரசித்த விஷயம் அப்ரசித்த விஷயம் இப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்மளை வந்து பிரம்மன்னு தெரிஞ்சிருந்தால் என்ன கற்பனை பண்ணிட்டேன்னு அர்த்தமாகும் பிரம்மனே நான் தெரிஞ்சிக்கலே பிரம்மன்னே ஒன்று தெரியலே தெரியாத ஒன்றில் எப்படி நான் கற்பனை பண்ணுவேன் தெரிஞ்ச ஒன்றில் தானே கற்பனை பண்ண முடியும் தெரியாத ஒன்றில் எப்படி நான் கற்பனை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அது தெரிஞ்சதுதான்னு சொல்லியாக எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் புரியுறதோ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களை பார்த்தா புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரிகிறது இந்த கயிறு பாம்பு உதாரணத்தில் கயிறு ஏற்கனவே தெரிந்த பொருள் பாம்பும் தெரிந்த பொருள் தெரிந்த தான் குழப்பம் ஏற்படுத்திக்க முடியுமே இதுவரை தெரியாத பொருளையும் தெரிஞ்ச பொருளையும் சேர்த்து இப்படி குழப்பப்படுத்திக்க முடியும் அதனால் பிரம்மங்கிறது தெரியவே தெரியாத பொருள் தெரியாத பொருளில் உலகத்தை கற்பனை பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது எனக்கு தெரிய மாட்டேங்கிறது தான் அது எப்படின்னு அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அழகான பதில் சொல்கிறார் சங்கராச்சாரியர் அதில் எஸ்டாப்ளிஷ் பிரம்மன் பிரசித்த விஷயமா அப்பிரசித்த விஷயமான சர்வ பிரசித்தம்ங்கிறார் அது பிரசித்தம்ங்கிறது உனக்கு தெரிகிறையே தவிர அதுதான் விசித்திரம் பிரசித்தம்ங்கிறது தெரியலையே தவிர பிரசித்தம்னா ஜாக்கிரத பிரசித்தம்னா வழக்கமான பிரசித்தம் இல்லை ரொம்ப ஃபேமஸுங்கிற அர்த்தம் இல்லை பிரசித்தம்னா நன்றாக நமக்கு தெரிந்திருக்கின்ற ஒன்று அதுக்கு பேர் தான் பிரசித்தம்னு பேர் இவர் ரொம்ப பிரசித்தமானவர்னால் என்ன அர்த்தம் பாப்புலர்னால் பாப்புலர் இப்போ ஃபேமஸ்ன்னு இருக்கட்டும் பாப்புலர் ஃபேமஸ் இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள்னு அர்த்தம் வீரப்பன் பிரசித்தமான ஆள் எப்படி சந்தனக்கட்டை வீரப்பன் பிரசித்தமான ஆள் தான் எப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் பிரசித்தம்ங்கிறது வந்து அர்த்தம் வந்து பிரசித்தம்னா பிரபலமானவர்கள் பிரபலம் ஆனவர்கள் பிரபலம்ங்கிறது அதுதான் அந்த அர்த்தம் நல்ல வலிமை வாய்ந்தவர்கள் அர்த்தம் பிரபலமானவர்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம்தான் பிரசித்தமானவர்கள் அப்போ பிரசித்தம் தான் பிரம்மன் எல்லாருக்கும் தெரிஞ்சது இது இது சொல்லப்போனால் மற்றது வேணால் தெரியாமல் இருக்குல்ல அது தெரியாத விஷயம் இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆன் அப்போ தான் விஷயத்தை புரிய வைக்க முடியும் சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனமே அப்போ ஏற்பட போகுது அடுத்த பாடலை படிப்போம் அதுக்கு அவர் கொடுக்குற அந்த வார்த்தையை படிச்சுட்டு படிப்போம் ஆவரண சக்தியின் மறைப்பை சீடன் நன்றாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு பின்னும் பின்னும் கடாவிடைகளால் உணர்த்துகின்றார் பின்னும் அவரே வந்து தானே தானே கேள்விகளை உண்டு பண்ணி அதற்கு விடை கூறுகிறார் மறைந்து போனால் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோப்பம் எங்கே தோன்றும் ஆரோப்பம் எங்கே தோன்றும் ஆதாரம் அறையாதாகில் ஆதாரம் அறையாதாயில் ஆரோப்பம் இலையே என்றால் ஆரோபம் இலையே என்றால் ஆதாரம் சமம் விசேஷமாம் ஆதாரம் சமம் என இரண்டு கூறாம் என இரண்டு கூறாம் ஆதாரம் சமம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு பிரம்மத்தை மறைச்சு கொடுத்து ஆவரண சக்தி மறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுல எப்படி கற்பனை உண்டாகும் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் அப்போ ஆதாரத்தையே மறைச்சொடுத்து பிரம்மத்தையே மறைச்சொடுத்து அப்புறம் ஆரோபம் எங்கே உண்டாச்சு இப்போ கையில வந்து தெரியலை பாம்பு தான் தெரியுது அப்போ வந்து ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் என்னை பொறுத்தவரைக்கும் அது கை பாம்பு தான் ஆரோபம் எங்கே தோன்றும் அப்புறம் விச்சாரம் பண்ண பிறகு தானே இது கயிறுன்னு தெரிகிறது விச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து லைட் அடித்து பார்த்து பக்கத்தில் வந்து எல்லாம் நின்று பார்த்து எல்லாம் இது பண்ணி கடியில் அடித்து அதுக்கப்புறம் ரெண்டு அடி அடித்ததுக்கு அப்புறம் தெரியுது நகரவே மாட்டேங்கிறது ஒன்றும் அது ஒன்றும் ஃபீலிங்கே தெரியல அப்புறம்தான் புரிகிறது இது பாம்பு இல்லை இது கயிறுன்னு தெரிகிறது அது மாதிரி இங்கேயும் விச்சாரம் பண்ண பிறந்தான் புரியும் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோப்பம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆரோபம் இல்லையே அதிர்ஷ்டானம் மறைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அத்தியாசம் இருக்காது அதிஷ்டானம் மறையலன்னு சொன்னால் அத்தியாசம் இருக்காது அத்தியாசம் தோன்றாது அதாவது ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபத்துக்கு பிரசக்தியே இல்லை அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் பிரசக்தியே கிடையாது அத்தியாரோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆதாரம் மறையலை அப்படின்னா ஆதாரம் மறையாதகில் ஆரோபம் இல்லையே ஆரோபம் கிடையாது ஏன்னா அதுதான் தெளிவாக இருக்கேன் கயிறு தான் தெளிவாக தெரிகிற போது எங்கே பாம்பு தெரிய போகுது இல்லையே என்றால் ஆதாரத்தில் ரெண்டு விதம் இருக்கப்பா ஆதாரத்தில் சம ஆதாரம் விசேஷ ஆதாரம் வேறு இது பற்றி விஸ்தாரமான விளக்கங்கள்லாம் காணப்படுகின்றன வடிவேல் செட்டியாருடைய உரையில் இது பற்றி விஸ்தாரமான உரைகள்லாம் வியாக்கியானங்கள்லாம் இருக்கு அதனால் நான் அதை பற்றி சொ சற்று விளக்கி சொல்லப்போகிறேன் சுருக்கமாக சொன்ன புரிஞ்சு போயுது இப்போ ஆதாரம் சமம் விசேஷம் அதெல்லாம் விளக்கி சொல்கிறார் அவரே அடுத்த பாட்டில் ரெண்டு விதமான ஆதாரம் இருக்குது சாமானிய ஆதாரா விசேஷ ஆதாரா அப்படின்னு ரெண்டு ஆதாரம் இருக்குது சாமானிய ஆதாரம் மறைகிறது விசேஷ ஆதாரம் தான் மறைஞ்சு போகிறது சாமானிய ஆதாரம் மறையறது இல்லை விசேஷ ஆதாரம்தான் மறைஞ்சு போகிறது அடுத்த பாட்ட வரப்போது அவரே விளக்க போறார் சமம் விசேஷமாம் எனக்கு சம ஆதார விசேஷ ஆதார என்று ஆதாரம் இரண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அவங்க வார்த்தையை மாத்தி போட்டுக்கிறாங்க சங்கேபாரீரக கர்த்தாவாகிய சர்வஜாத்மொனி என்ன சொல்லுகிறார் சொன்னா சம ஆதாரத்தை ஆதாரம் என்றும் விசேஷ ஆதாரத்தை அதிஷ்டானம் என்றும் பிரிக்கிறார் அவர் ஆமாம் அதிஷ்டான சப்தத்துக்கும் ஆதார சப்தத்துக்கும் உள்ள பேதத்தை சொல்கிறார் அவர் புரியுறதோ சாதாரணமாக அதிஷ்டானம் ஆதாரம்னு சொன்னால் ரெண்டு ஒன்று தான் வந்து ஏதோ நகைக்கு வந்து தங்கம் ஆதாரம் சொல்லலாம் நகைக்கு வந்து தங்கம் வந்து அதிஷ்டானம்னு சொல்லலாம் ஆனால் அதில் ஒரு பிரிவு இருக்குது தங்கத்திலேயே ரெண்டு பிரிவு இருக்கு ஒரு பிரிவு என்னங்கிறத சொல்லிவிடுறேன் ரொம்ப நேரம் இழுக்க போறது இல்லை அது அவரும் சொல்ல போறார் அடுத்த பாட்டிலே வந்துட போறது உங்களுக்கு தெளிவாக புரிய போறது ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் விசேஷமாமே ஆதாரம் சமம் விசேஷமாமே இரண்டு கூறாம் ஆதாரம் சமமாம் எங்கும் ஆதாரம் இருக்கே அது ஆரோப்பம்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணுறேன் நினைக்காதீங்கோ பாட்டுக்கு தகுந்த அர்த்தம் தான் சொல்லின்ட்டு இருக்கேன் நீங்கள் புரிஞ்சுக்கிற சக்தியில்தான் ப்ராப்ளம் இருக்கலாம் ஆகினால் இது வந்து ரொம்ப நாளாக சொல்லி சொல்லி நமக்கு ஊறி போயிடுது அதனால் ஆதாரம் சமமாக எங்கும் ஆரோப்பம் விசேஷமாக சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் அடுத்த பாட்டில் வரப்போகிறது ரொம்ப நேரம் சஸ்பென்ஸில் வச்சா பிரயோஜனம் இல்லை இது அல்ல இது இதுன்னு சொல்கிறோம் இது கயிறு அப்படிங்கிறோம் இது கயிறு இது கட்டையில் மனிதன் இது கட்டையில் மனிதன் நல்லா புரிஞ்சுக்கும் இது கட்டையில் மனிதன் இந்த சிப்பியில் வெள்ளி தோன்றுகிறது இந்த சிப்பியில் வெள்ளி தோன்றுகிறது நல்லா கவனிக்கும் இந்த சிப்பியில் வெள்ளி தோன்றுகிறது இந்த கயிற்றில் பாம்பு தோன்று இந்த கயிற்றில் பாம்பு தோன்றுகிறது இந்த சிப்பியில் வெள்ளி தோன்றுகிறது இந்த கட்டையில் மனிதன் காணப்படுகிறான் மூணுலையும் இந்த ஒண்ணு இருக்கு கவனிக்கிறது மூணுலையும் இருக்கு அந்த இந்த சொல்றோமே அதுதான் சமம் சமாதாரம் அப்புறம் இந்த கயிறுங்கிறோம் இல்லையா கயிறுங்கிறது விசேஷாதாரம் விசேஷாதாரம் இந்த சிப்பிங்கிற இந்த கட்டை கட்டை விசேஷ ஆதாரம் அப்புறம் தான் அத்தியாரோபம் இந்த கயிற்றில் பாம்பு பாம்பு என்பது ஆரோப்பம் கயிறு என்பது விசேஷம் இது என்பது சமம் இது பாம்பு இது கயிறு கை பாம்பு சொல்ற போது இது இருக்கு கயிறுங்கிற போதும் இது இருக்குது அப்போ இதுங்கிறது பிரசித்தம் கயிறுங்கிறது பிரசித்தம் இல்லை அது மாதிரி எல்லாவற்றிலும் உணர்வு என்பது பிரசித்தமாக இருக்குது பிரசித்தமாக இருக்குது ஆனால் மனம் புத்தி சித்தம் இவைகளெல்லாம் கற்பிதம் இவைகளெலாம் கற்பிதம் இதுக்கு இன்னும் விசேஷமாக சொல்லணும் அர்த்தங்கள்லாம் இருக்குது இதுல மறைக்கப்பட்டிருக்கிற பகுதி என்னன்னா அவர் க வெடிவேல் செட்டியருடைய உரையில ரொம்ப அழகா சொல்றார் சத்துங்கிறது வந்து சம ஆதாரம் பூர்ணத்தன்மை அசங்கத்தன்மை நித்தியத்தன்மை வியாபகத்தன்மை என்பதெல்லாம் விசேஷ ஆதாரங்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோ இது இது கயிறு இதுங்கிறது ஒன்று கயிறுங்கிறது ஒன்று பாம்புங்கிறது ஒன்று இதுங்கிறது என்னது எல்லாத்துலேயும் இருக்குது அது சமாதாரம் கயிறுங்கிறது என்னது விசேஷ ஆதாரம் பாம்புங்கிறது என்னது ஆரோபம் கற்பிதம் அது மாதிரி பிரம்மங்கிறது சத்து சத்துன்னா என்ன எல்லாத்துலேயும் இருப்பாக இருக்கு அந்த இருப்புங்கிறது சமாதாரம் சமாதாரம் அதனுடைய விசேஷ ஆதாரம் என்னென்னா எதிலும் ஒட்டாத தன்மை யாண்டும் இருக்கால தேசத்தினால் பாதிக்கப்படாத தன்மை பூர்ணமான தன்மை நித்தியம் சொல்கிறோம் இல்லையா நித்தியம் பூர்ணம் சுத்தம் தூய்மை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து விசேஷ நான் இருக்கேன்னு தெரியுது அது பிரசித்தமா அப்பிரசித்தமா தெரியுது ஆனால் என்னுடைய விசேஷம் தெரியுது நான் இருக்கேங்கிறது சாமானிய ஜானம் சாமானிய ஜானம் ரெண்டு விதம் தெரியுமில்ல சாமானிய ஜானங்கிறது சாதாரணமாக லௌகிக சாமானிய ஜானம் வேறு தத்துவத்தில் சொல்கிற சாமானிய ஜானம் வேறு சாமானிய ஜியானம்னா நான் அஞ்சரை அடி ஆரங்கலம் இருக்கேன் அஞ்சரை அடி கிலோ வெயிட் இருக்கேன் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த குலத்தை சேர்ந்தவன் சொல்கிறதுலாம் சாமானிய அந்த சாமானிய ஜானம் இங்கே இப்போ இங்கே பேசலை நாம் நம்ம இங்கே பேசுகிற சாமானிய நம்ம எல்லாருக்கும் சாமான்யம் சாமான்யமாக இருக்குது சமான்யமாக இருக்குன்னா சமானமாக இருக்குதா சாமான்யம்னு பேர் சமானமாக இருக்கிறது நான்ங்கிறது நம்ம எல்லோருக்கும் சமானமாக இருக்குது ஆனால் நான் உடம்பு அல்ல ஜீவனும் அல்ல நான் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருளாக இருக்கிறேன் அப்படிங்கிறது விசேஷம் அந்த விசேஷந்தான் மறைஞ்சு போயிருக்கு சமம் மறைகிறது இல்லை விசேஷந்தான் மறைஞ்சு போயிருக்கு சாஸ்திரம் உபதேசம் பண்ணுறது எந்த அம்சத்தை சொல்வது விசேஷ அம்சத்தை தான் உபதேசம் பண்ணுறது அப்படி விசேஷ அம்சத்தை உபதேசம் பண்ண உடனே நான் மனிதன் நான் அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் கற்பிதம் என்பது புரிந்து விடுகிறது இது உங்களுக்கு புரிஞ்சால் சரி விஷயம் இதை வந்து அவர் விளக்கி சொல்ல போகிறார் ஆக ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் இதை பார்த்துடலாம் ஆரோப்பம் விசேஷமாங்கிறவர் ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் விசேஷமாமே ஆதாரம் மறைந்து போனால் அவருடைய பதவுரையை படிக்கலாம் காடாந்த காலத்தில் போல எப்படி வியாக்கியானம் காடாந்த காலத்தில் போல காடாந்தகாரம்னா என்ன முழு இருட்டு முழு இருட்டில் இருக்கிற கயிறு மாறி ஆதாரமான பிரம்மமானது தோன்றாமல் மறைந்து போமாயின் ஆரோபம் எங்கே தோன்றும் பிராத்திபாசிக சர்ப்பம் போல ஆரோப்பமான ஜகத்து ஓரிடத்தும் உண்டாக மாட்டாதே பிராத்திபாசிக சர்ப்பம் ஏன்னா பிராத்திபாசிக சர்ப்பம்னு சொன்னால் வியாபகாரிக சர்ப்பம் தான் வியாபகாரிக சர்ப்பங்கிறது நிஜமான சர்ப்பம் பிராத்திபாசிக சர்ப்பங்கிறது கயிற்றில் பார்க்குற சர்ப்பம் பிராத்திபாசிகம் வியாபாரிகம் புரியும்ல அவ்வளோதான் ஒரு வருஷம் வருஷம் ஆச்சு அதனால் ஆரோப்பமான ஜகத்து ஓரிடத்தும் உண்டாக மாட்டாதே ஆதாரம் மறையாது ஆகில் மத்தியான வெயில் ரஜு போல ஆதாரமான பிரம்மமானது மறைபடாமல் விளங்குமாயின் ஆரோப்பம் என்றால் பிராத்திபாசிக சர்ப்பம் போல ஆரோப்பமான ஜகத்து உண்டாக நியாயமில்லையே என்று சங்கிக்கில் ஆதாரம் சமம் விசேஷம் என இரண்டு கூறு ஆம் ஆதாரமானது சாமான்யம் எனவும் விசேஷம் எனவும் இரண்டு கூறுடையதாம் அவற்றின் இலக்கணம் யாதினின் எங்கும் ஆதாரம் சமமாம் அதிக தேசம் உள்ள ஆதாரம் சாமானிய ஆதாரமாம் அதிக தேசம் அதிக காலம் என்ன அதிக எல்லா இடத்துலையும் இருக்கு அதிக தேசம் உள்ள அதிக தேசம் அதிக உள்ள ஆதாரம் சாமானிய ஆதாரமாம் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் இருக்கிற ஆதாரம் சாமானிய ஆதாரமாம் ஆரோப்பம் விசேஷமாம் நியூன கால நியூன உள்ளவை ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் நியூனங்கிறது சம்ஸ்கிருதம் அதை பார்த்தா இன்னும் இங்கிலீஷ் வேர்டு மாதிரி லாட்டின் வேர்டு மாதிரி உங்களுக்கு தோணும் தமிழ் எழுதுகிற போது நியூனன்னு எழுதுறாரு நியூன நியூன கால நியூன உள்ளவை விசேஷ ஆதாரமாம் என்றவாறு ஆம் இருக்கு விசேஷம் ஆமேன் இருக்கு ஆம் அசைநிலை நியூன காலம் நியூன தேசத்தில் உள்ளது என்பார் ஆரோபம் என்றார் எங்கும் என்றதால் காலம் வருவிக்கப்பட்டது ஆதாரம் சமமாம் அதனால ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேஷமாமே உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னு கேட்டா ஆதாரம் சமமாம் சமம் விசேஷமாம் இரண்டு கூறாம் ஆதாரத்திலே சமம் என்றும் விசேஷம் என்றும் இரண்டு கூறு இருக்குது அந்த சமமாக இருக்கிற கூறும் விசேஷமாக இருக்கிற கூறும் சமம் ரெண்டாவது வரையில் இருக்கு அந்த சமமாக இருக்கிற கூறும் விசேஷமாக இருக்கிற கூறும் சமம் இந்த இடத்துல நாம் அப்படி எடுத்துக்கணும் இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கணும் ஏன்னா ஆரோப்பம் ஏன்னா ஆதாரத்திலே சமமாகவும் விசேஷமாகவும் இருக்குங்கிறது என்னது ஆதாரம் ஆரோப்பம் சொன்ன ஆதாரம் சொன்னால் ஆ ஆதாரங்கிறது நிறைய கயிறு இருக்குது அதில் எல்லாத்துலேயும் தானே சமம் தானே அது கயிறு தானே அதனால் சமங்கிறது வந்து ஆதாரம் சமமாம் எங்கும் எங்கும்னு சொல்கிறது வந்து அதிக தேச அதிக காலத்தை குறிக்கிறது ஆரோப்பம் விசேஷமாமேன்னு சொல்கிற போது அது நியூன தேச நியூன காலத்தை குறிக்கிறது நீங்கள் கயிறு பாம்பு உதாரணத்தை ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் சுவாமிஜி கயிறும் நியூனம் தானே அப்படின்னு சொல்லி விடுபடாது இப்போ நமக்கு பாம்பு தான் டாபிக் பாம்பு சம ஆதாரம் தான் டாபிக் நல்ல கயிறு நியூன தேசம் நியூன காலத்தில் இருக்குதுன்னு சொல்லா இங்கே அது வாஸ்தவம் தான் இப்போ வந்து பிரம்மத்தினுடைய ரெண்டு அம்சத்தை பற்றி பேசுகிறோம் ஒரு அம்சம் சத்தம்சம் சத்தம்சம் பிரசித்தமாக இருக்குது ஆனால் சத்தம்சமோ சித்தம்சமோ சத்தம்சந்தான் முக்கியங்க சத்தம்சம் வந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்கு ஆனால் அதனுடைய மற்ற அம்சங்கள்லாம் நமக்கு பிரசித்தமாக இல்லை அதுவும் விசாரம் பண்ணாதான் இதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் ஆக என்ன சத்தம்சம் பிரசித்தமாக இருக்குது அதில் மற்ற பூர்ணத்துவம் சுத்தத்துவம் நித்தியத்துவம் முக்தத்துவம் இந்த மாதிரி லக்ஷணங்கள்லாம் இருக்குல்லையே சத்தியத்துவம் இது மாதிரியான தன்மைகள் எல்லாம் வந்து விளங்காமல் இருக்கு அதனால் ஆதாரம் சமமாம்ங்கிறது ஆதாரம் சமம் விசேஷமாம் இரண்டு கூறான்னு சொல்லிவிட்டு ஆதாரம் சமமாம் எங்கும் சொல்லிவிட்டு விசேஷத்தை பற்றி சொல்லலையேன்னு சொல்லப்படாது என்ன அதனால ஆரோப்பம் விசேஷமாமே விசேஷமாமே உங்களுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு இல்லை எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது ஆதாரம் சமமாக எங்கும் ஆரோப்பம் விசேஷமாமே இது விவகாரத்தில் சொல்றார் ஆரோப்பம் விசேஷமாமே ஆனால் ஆதாரத்துக்குள்ளே இருக்கிற சமம்ங்கிறது ரெண்டு கூறு அது டாபிக் தனி ஆரோப்பம் விசேஷமாமே ஆக்சுவலாக கயிறும் நியூன தேசக்கா நியூன காலை நியூன தேசம்தான் பாம்பும் நியூன காலை நியூன தேசம்தான் சரி இவருடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன் இவர் நிறைய விளக்கம் சொல்கிறார் நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தொம்பது இதில் நிறைய இதை பற்றி நல்லா தெளிவாக நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணியாகணும் உங்களுக்கு புரியும் லேட் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிங்கன்னு எனக்கு எப்படி புரியும் இவர் வந்து இவருடைய விளக்கமெல்லாம் சொல்கிறேன் கயிற்றை அறியாமையினால் அதனிடத்து பாம்பு தோன்றிய விடத்து இது பாம்பு என்று உணரப்படுகிறது கயிற்றை அறிந்தபோது இது கயிறு என்று உணரப்படுகின்றது ஈண்டு இது என்பது சம ஆதாரமும் என்பது விசேஷ ஆதாரமும் பாம்பு என்பது ஆரோப்பமுமாம் தோன்றிய பாம்பு கயிற்றின் தோன்றிய பாம்பு கயிற்றின் கண்ணது ஆகலின் பாம்புக்கு ஆரோப ஆதாரமாம் கயிறு பாம்புக்கு ஆரோப ஆதாரமாம் இவ்விசேஷ ஆதாரம் அதிஷ்டானம் எனப்படும் இவ்விசேஷ ஆதாரம் அதிஷ்டானம் எனப்படும் இது என்னும் சம ஆதாரமும் கயிறு என்னும் விசேஷ ஆதாரமும் ஒன்றேயாயிருப்பினும் இது என்னும் சம ஆதாரமும் கயிறு என்னும் விசேஷ ஆதாரமும் ஒன்றேயாக இருப்பினும் சம ஆதாரம் இது பாம்பெனும் மயக்க காலத்தும் இது கயிறு என்னும் தெளிவு காலத்தும் விளங்குவது பற்றியும் இதுங்கிறது எப்ப விளங்குறது கயிறுங்கிற போதும் விளங்குது பாம்புங்கிற போதும் இதுங்கிறது விளங்குறது இது எக்காலத்தும் இருக்கு எக்காலத்தும் இருக்கு ஆகையினால இது என்னும் சம ஆதாரமும் கயிறு என்னும் விசேஷ ஆதாரமும் ஒன்றாக இருப்பினும் ஒன்றாக இருப்பினும் சமாதாரம் இது பாம்பெனும் மயக்க காலத்தும் சமாதாரம் இது பாம்பு என்னும் மயக்க காலத்தும் இது கயிறு என்னும் தெளிவு காலத்தும் விளங்குவது பற்றியும் விசேஷ ஆதாரம் மயக்க காலத்து விளங்காது தெளிவு காலத்து விளங்குவது பற்றியும் அவ்விரண்டுக்கும் வேற்றுமையை கற்பித்து கூறப்பட்டது உண்மையிலேயே உண்மையிலேயே சத்துக்கும் அதனுடைய லட்சணங்கள் மற்ற சொன்னோமே அதுக்கும் வேற்றுமை இல்லை ஆனால் நமக்கு கற்பனை உண்டாகிற போது சமாதாரம் வரையறதில்லை விஷேஷ ஆதாரம் தான் மறைஞ்சு போகிறது அதான் வேற்றுமை கயிறும் பாம்பு இது கயிறுங்கிறது ஒன்று தான் கயிறு இது கயிறுங்கிற காலத்துலையும் இது பாம்புங்கிற காலத்துலையும் என்ன இருக்குது கயிறு பாம்பும் வேறு கிடையாது கயிறு கயிறு கயிறு பாம்பு வேறு கிடையாது இல்லை இதுங்கிறதும் இந்த பாருங்கள் இது என்னும் சம ஆதாரமும் என்னும் விசேஷ ஒன்று வேறையா இது என்னும் சம கயிறு என்னும் விசேஷ ஆதாரம் ஒன்று தான் ஆனால் இதுங்கிறது தான் தெரியுது சம ஆதாரம் தெரிகிறது விசேஷ ஆதாரம் மறைஞ்சு போச்சு போயிடுது விசேஷ ஆதாரத்தை மறைக்கிறது தான் கற்பனை சம ஆதாரத்தை மறைக்கிறதுக்கு கற்பனை இல்லை இது அத்தியாச லக்ஷணம்னே ஒரு பெரிய டாபிக் கற்பனை எப்படி நிகழ்கிறது இதிலேயே நிறையாத வாதபேதங்கள்லாம் இருக்குது இதை வச்சே ஃபிலாசபியே நிறைய இருக்குது ஏகப்பட்ட ஃபிலாசபி கயிறு பாம்பு உதாரணம்தான் ஃபிலாசபிக்கே முக்கியமான விஷயம் சில பேர் இந்த திருஷ்டாந்தத்தையே ஒத்துக்கிறது இல்லை திருஷ்டாந்தத்தையே ஒத்துக்கிறது இல்லை திருஷ்டாந்தத்தை ஒத்துக்காததுனால பேசவே முடியாது திருஷ்டாந்தத்தை ஒத்துக்காத ஆள்கிட்ட போய் நீங்கள் வாதம் பண்ண முடியாது ஏன்னா எப்போவுமே அது அது திருஷ்டாந்தத்தை ஒத்துன்னு பேசுகிறது தர்க்கம்னு பேர் அதுதான் நியாயமான தர்க்கம் அது சுதர்க்கம் நம்ம சொல்கிற திருஷ்டாந்தத்தையே உடச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது நியாயமாக உடைச்சுட்டா பரவாயில்லை ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாதுன்னு சும்மா சொன்னிருந்தால் அதை ஒத்துக்க முடியாது நம்மளும் ஒத்துக்க முடியாது நீங்கள் வந்து அதை க அந்த மெசேஜை வந்து கன்வே பண்ண முடியாது கன்வின்ஸ் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக பார்த்தா துவைதிகள்கிட்டையெல்லாம் வாதம் பண்ணுறது முட்டாள்தனம் துவைத்திகள் நம்ம கயிறு பாம்பு உதாரணத்தையே ஒத்துக்கிறது இல்லை இந்த திருஷ்டாந்தம் வேதத்துக்கு விருத்தமான திருஷ்டாந்தம்ன்றான் அப்புறம் ஒன்று ஏன்னா அவங்களுக்கு எது எது அவங்களுக்கு வீக்கோ அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதை ஒத்துனுட்டா போச்சு ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கெல்லாம் பெரிய டெக்ஸ்டெல்லாம் படித்தா தான் தெரியும் எப்படி அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கிறது இது எனும் சம ஆதாரமும் என்னும் விசேஷ ஆதாரமும் ஒன்றாக இருப்பினும் சம இது பாம்பு மயக்க காலத்தும் இது கயிறென்னும் தெளிவு காலத்தும் விளங்குவது இதுங்கிறது மயக்க காலத்தும் விளங்குகிறது தெளிவு காலத்தும் விளங்குகிறது விசேஷ ஆதாரம் மயங்காது விளங்க மயக்க காலத்து விளங்காது தெளிவு காலத்து விளங்குவது பற்றி அவ்விரண்டுக்கும் வேற்றுமை கூறப்பட்டது அதனால தான் வேற்றுமை சொல்ல வேண்டியிருக்கு சத்துக்கும் பூர்ணத்துக்கும் என்ன வேற்றுமைனா சத்து வந்து அஜான காலத்தும் ஞான காலத்தும் இருக்குது சத்துங்கிறது பூர்ணத்துவம் சுத்தத்துவம் புரியுறது இல்லையானா பூர்ணத்துவம் சுத்தத்துவம் சொல்கிறது புரியுறது இந்த பூரணத்தன்மை சுத்தத்தன்மை நிறைந்த தன்மைன்னு சொல்கிறோமே அந்த விஷயங்கள்லாம் வந்து அக்ஞானம் இருக்கிற போது விளங்குறதில்லை அப்போ அஜானம் இருக்கிற போது ஒரு அம்சம் விளங்குறது பிரம்மத்தினுடைய இன்னொரு அம்சம் விளங்கலை அதனால் வந்து இது அம்ச பாவம் கிடையாது ஆக்சுவலாக இருந்தாலும் அது அஜானத்தினால் இந்த கற்பனை ஏற்படுது இந்த விசேஷ அம்சம் மறைக்கப்படுது எது பிராந்தி நம்பர் ஒன் எது பிராந்திக் காலத்தும் பிராந்திக் காலத்தும் எது பிராந்தி காலத்தும் பிராந்தியின் நிவர்த்தி காலத்தும் தோற்றுகிறதோ அது சம ஆதாரம் அம்சமாம் நல்ல பாயிண்ட் எது பிராந்தி காலத்தும் எது மயக்க காலத்தும் மயக்கம் நீங்கிய காலத்தும் தோன்றுகிறதோ அது சம ஆதாரமாம் மயக்கமாக இருக்கிற போதும் சரி தப்பாக இருக்கிற போதும் சரி சரியாக இருக்கிற போதும் சரி எது சமமாக இருக்கோ அது சம எது மயக்க காலத்து தோன்றுவதில்லையோ அதன் தோற்றத்தால் எதனுடைய தோற்றத்தால் மயக்கம் நீங்குகிறதோ அது விசேஷ ஆதார அவதாரமாம் விசேஷ அம்ச அல்லது அதிஷ்டானமாம் அதுக்கு தான் நம்ம ரெண்டாக ஆதாரம் அதிஷ்டானம் இன்னொரு வார்த்தை இருக்குது ஆசிரயம் அதிஷ்டானம் அதிஷ்டானம் ஆசிரயம் அதிஷ்டானங்கிறது பிரம்மத்துக்கு போட்டுள்ள ச சமாதாரத்துக்கு வந்து அது நல்ல வேர்டு அது நான் பார்த்துருக்கேன் இன்னொரு இடத்துல எங்கேயோ அதிஷ்டானம் வேற ஆசிரியம் வேற அதிஷ்டானங்கிறது இது சத்து இதம் விருத்திக்கும் தத்விருத்திக்கும் சர்வநாம பதம் தானே அது இதம் விற்பிக்கும் தத்துங்கிற விரத்திக்கும் உண்டாகக்கூடியது ஏற்பத்துங்கிற விருத்திக்கும் இருக்கக்கூடிய விஷயம் இது இதம் விற்தி விஷயா தத்விருத்தி விஷயா அகம் விருத்தி விஷயா நான் என்கின்ற எண்ணத்துக்கு இலக்காக இருப்பது இது என்கின்ற எண்ணத்துக்கு இலக்காக இருப்பது இதெல்லாம் சத்துதானே அது இருக்கிறது நான் இருக்கிறேன் அது இருக்கிறது இது இருக்கிறது நான் இருக்கிறேன் அவள் இருக்கிறாள் அவன் இருக்கிறான் அது இருக்கிறது இவன் இருக்கிறான் இவள் இருக்கிறது இருக்கிறாள் எல்லாம் சொல்லணும் அல்ல எது பிராந்தி காலத்து மயக்க காலத்து தோற்றுவதில்லையோ எதன் தோற்றத்தால் பிராந்தி நீங்குகிறதோ அது விசேஷ ஆதாரமாம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அது அதிஷ்டானங்கிறது ரெண்டு வார்த்தை நிறைய நிறைய வார்த்தைகளை விளையாடுறேன் ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க ஆதாரம் அதிஷ்டானம் சொல்லலாம் ஆதாரம் எது பிரம்மன் அதிஷ்டானம் என்னது பூர்ணத்துவம் சுத்தத்துவம் முக்தத்துவம் அதெல்லாம் அதிர்ஷ்டானம் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி பிரம்மனை ஆதாரங்கிறதுக்கு பதிலாக அதிஷ்டானம் சொல்லி இந்த இதெல்லாம் வந்து ஆசிரியம்னு சொல்லணும் ஆனால் அது அவ்வளோ நல்லா இல்லை கயிறுக்கு வந்து ஒத்து வரும் இதுங்கிறது வந்து அதிஷ்டானம் கயிறுங்கிறது ஆசிரயம் சொல்லலாம் நாமரூபமெல்லாம் ஆசிரியம் சொல்லலாம் சத் அதிஷ்டானம் நாமரூபம் ஆசிரயம் சத் அதிஷ்டானம் நாமரூபம் ஆசிரயம் நாமரூப சத்தியத்துவம் அத்தியா அத்தியாசம் நாமரூபத்தை சத்தியமாக நினைக்கிறோமே அது அத்தியாசம் புரியுதா கற்பனை ஆக இதுங்கிறது இது இது இதுங்கிறது அதிஷ்டானம் அது வந்து கயிறுங்கிறது ஆசிரயம் சிம்பிளாக சொன்னால் சத்து அதிஷ்டானம் நாமரூபங்கள் ஆசிரயம் ஆனால் இங்கே அப்படி சொல்லக்கூடாது ஆதாரம் அதிஷ்டானத்திலே வித்தியாசம் இப்போ என்ன நாமரூபத்துக்கு தான் ஆசிரயம் சொல்லணும் ஏன்னா ஆசிரயம்ங்கிறது அர்த்தம் சார்ந்துருக்கிறது பிரியம் இங்கே சத்தில் வந்து பூர்ணத்துவம் பிரியும்னா ப்ராப்ளம் வந்துவிடும் புரியுறதா சத்தில் வந்து பூர்ணத்வம் பிரிகிறதுன்னு சொன்னால் ப்ராப்ளம் வந்துடும் இங்கே சொல்லக்கூடாது ஆக என்னால் ஆதாரம் அதிர்ஷ்டானம்ங்கிறது தான் இங்கே கரெக்டு ஆனால் அதில் இன்னொரு அந்த திருஷ்டானத்திலே இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நாமரூபம் ஆசிரியம் ஆ எது பிராந்தி காலத்து தோன்றுவதில்லையோ எதன் தோற்றத்தால் பிராந்தி நீங்குகின்றதோ அது விசேஷ ஆதாரமாம் அல்லது அதிஷ்டானமாம் சொல்றார் தோற்றுகிறதோ தோன்றுவதில்லையோ அது ஆரோப்ப கற்பித விசேஷ அம்சமாம் காலத்து தோற்றுகிறதோ எது அஜ்யான தோன்றது ஞான காலத்தில் தோன்றதில்லை அது பாம்பு தோன்று காலத்தில் பாம்பு தோன்றல அது கற்பிதம் எது நீங்குகிறதோ அது கற்பிதம் எது நீங்குவதில்லையோ அது சத்தியம் எது நீங்குவதில்லையோ ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது உண்மை தெரிஞ்ச உடனே என்ன எடுத்துன்னா இப்போது பாம்பு நீங்க எடுத்துன்னு வச்சுங்க அப்போ உங்களுக்கு இதுங்கிறத பற்றி ஞானம் இல்லை கயிறுங்கிறதா ஞானம் இது கயிறுங்கிற ஞானம் தான் இருந்துட்டு இதுங்கிறதான் இருந்துகிட்டே இருக்கு அது நீங்கள் அதை பற்றி திங்கே பண்ணுறது இல்லையே இதுங்கிறது தான் எப்பவும் இருந்துட்டுருக்கு அந்த இதுங்கிற விறத்தியை பற்றி விசாரம் பண்ணுறோமோ இது என்றால் எது அப்படின்னு விசாரம் பண்ணியிருக்கோமோ ஒரு நாளாவது நான் என்றால் நான் யாருங்கிற விசாரம் எப்படி பண்ணலையோ நம்ம சரியாக பண்ணுறது இல்லையோ அது மாதிரி இது என்னங்கிற விசாரமும் பண்ணுறதில்லை ரெண்டும் பண்ணியே வேதாந்தம் ரெண்டும் பண்ண சொல்லுகிறது நிறைய பேர் வந்து நான் யாருன்னு தெரிஞ்சிக்கிட்டா போகிறோம் அது சரி வராது நான் யாருன்னு தெரிஞ்சுட்டால் போகாது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நான் யார் என்னால் அறியப்படும் உலகம் என்ன ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்மை விளங்குமே தவிர ஏதோ ஒன்னை மாத்திர ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா மோட்சம் வராது சந்தேகமே கிடையாது என்ன நான் இதற்கு சொல்ற போது அப்பவும் உலகம் இருக்கு இந்த உடம்பு மனம் புத்திக்கு வேறானவன் சொல்ற போது வேறுன்னு ஒன்று இருக்கு நான் இருக்கேன் இதையும் நீங்க நெகட் பண்ணி எப்படி ஏன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை நெகேட் பண்ணுறேனோ நீக்கிறேனோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாமரூபத்தை நான் நீக்கி ஆகணும் அப்படி நீக்காத வரைக்கும் ஞானம் சித்திக்காது அதனால்தான் வேதாந்தத்தில் வந்து ஆத்ம ஜானம் மாற்றம் போராது பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்றுன்னு புரிஞ்சுட்டாத்தான் மோக்ஷம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று என்று புரிந்து மோட்சம் இல்லை புரியிறதோ விஷயம் அப்போ வெறும் கேவல அகம்கஹா விசாரம் மாத்திரம் போகாது இதம் கிங்கிற விசாரமும் தேவை விசாரமும் அவசியம் அது அழகாக வேதாந்தம் பண்ணியிருக்கு அதனால் அதனால தான் என்ன சொல்கிறோம் ஜீவ ஈஸ்வர ஜெகத் விசாரா சுருக்கமாக பண்ணால் ஜீவ ஈஸ்வர விசாரம் பண்ணித்தான் ஆகும் சொன்னாலே ஜகத்தை படைத்த வந்துடுறான் அதனால் ஈஸ்வரம் வேற ஜெகத்தை வேற பிரிக்கிறது இல்லை நாம் அதனால் ரெண்டே பொருள் தான் திருக்கு திருஷ்யம் காண்பவன் காணப்படும் பொருள் காண்பவனையும் ஆராய்ச்சி பண்ணணும் காணப்படு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணணும் காண்பவன் காணப்படு பொருள் இரண்டும் கற்பனை என்று புரிந்து கொண்டால் ஒளிய நமக்கு பரிபூர்ணமாக விடுதலை கிடைக்காது நான் அதை வந்து காண்பவனை மாற்ற ஆராய்ச்சி பண்ணினால் அரகுர விடுதலை தான் பொருளை மாற்ற ஆராய்ச்சி பண்ணாலும் அரகுர விடுதலை காண்பவன் காணப்படு பொருள் ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி வேதாந்த சாஸ்திரத்தின்படி ஆராய்ச்சி பண்ணி காண்பவன் காணப்படும் பொருள் ரெண்டையும் நீக்கினாலே ஒழிய மோட்சம் என்பதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியுது அதனால இந்த இந்த பாயிண்ட்ஸை கவனிச்சுங்க மயக்க காலத்தில் எது தோன்றுவதில்லையோ எதன் தோற்றத்தால் மயக்கம் நீங்குகிறதோ அது விசேஷ ஆதாரம் அஜான காலத்தில் எது இருக்கிறதோ ஞான காலத்தில் எது இல்லையோ அது கற்பிதம் புரியலா அஜ்ஞான காலத்தில் எது தோன்றுவதில்லையோ ஞான காலத்தில் எது தோன்றுகிறதோ அது விசேஷம் அதே மாதிரி அஜ்ஞான எது தோன்றுகிறதோ ஞான எது தோன்றுவதில் மாற்றி போட வேண்டிதான் அஜ்ஞான எது தோன்றுவதில்லையோ ஞான எது தோன்றுவதோ மாற்றி போடுற பிராந்தின்னு போட்டிருக்கார் அதுவே ஒரு பிராந்தி அஜ்யான என்ன வார்த்தையை மாற்றி போட்டிருக்காரு நானே யோசிச்சுருக்கேன் ஒரு கடைசியில் பார்த்தாலும் ஒன்று தான் அஜ்ஞான காலத்தில் திருமணம் எது தோன்றுவதில்லையோ ஞான காலத்தில் எது தோன்றுகிறதோ அது விசேஷ ஆதாரம் புரிஞ்சு கொடுத்தா அஜான காலத்தில் தெரியல ஞான காலத்தில் தெரிகிறது எனக்கு முதல்ல தெரியல நான் பூரணன் சுத்தன் முக்தன் தெரியல படித்த பிறகு வேதாந்தம் படித்த பிறகு புரிஞ்சு போச்சு நான் சுத்தன் நித்திய முக்தன் புரிஞ்சு போச்சு அப்போ என்னது அது விசேஷ ஆதாரம் நான்கிறது சமாதாரம் நான் பூரணமாக இருக்கிறேன் பிரம்மமாக இருக்கிறேன்கிறது அது விசேஷ ஆதாரம் அப்புறம் வந்து நான் மனிதனாக இருக்கிறேன் என்பது கற்பித ஆதார் கற்பிதம் ஆதாரமில்லை கற்பிதம் நான் மனிதனாக இருக்கிறேன் என்பது கற்பிதம் நான் என்பது சமம் நம்ம விஷயத்துக்கு வரும் நான் என்பது சமம் நான் பூரணமானவன் நித்தியமானவன் என்பது விசேஷம் நான் மனிதன் என்பது கற்பிதம் புரியுதோ மனிதன் என்பது கற்ப வேதாந்தம் படிப்பதற்கு முன்னால் நான் இருந்தேன் வேதாந்தம் படிக்கும் பொழுதும் நான் இருக்கிறேன் வேதாந்தம் படிப்பதற்கு முன்னால் நான் பூரணமானவன் உடல் அல்ல மனமல்ல என்ற ஞானம் எனக்கு இல்லை வேதாந்தம் படித்த பிறகு எனக்கு இந்த ஞானம் வந்தது ஆகவே வேதாந்தம் படிப்பதற்கு முன்னால் அஜான காலத்தில் எது தோன்றவில்லையோ ஞான காலத்தில் எது தோன்றியதோ அது விசேஷம் அது விசேஷம் அஜான காலத்தும் ஞான காலத்தும் எது இருந்ததோ அது சம அம்சம் அஜான காலத்து எது இருந்து ஞான காலத்து எது இல்லாமல் போகிறதோ அது கற்பித அம்சம் போர் எழுதி போடணுமா அஜ்யான காலத்தில் இருந்து ஞான காலத்தில் இல்லாமல் போவது கற்பனை அஜ்ஞான காலத்தில் தெரியாமல் இருந்து ஞான காலத்தில் தெரிகிறது விசேஷம் அஜ்யான காலத்திலையும் ஞான காலத்திலயும் இருக்கிறது சமம் இவ்வளவுதானா சுவாமி இதுக்கே போட்டு இப்படி கஷ்டப்படுறீங்க சொன்னா தான் சொல்ல மூணே பாயிண்ட் இங்கினமே தன்னை அறியாமையினால் தன்னிடத்தில் தோன்றிய தேகாது வடிவ பிரபஞ்சம் நான் மனிதன் நான் அந்தணன் என்றொட என்றொடக்கத்தக்கன தனவாக உணரப்படுகின்றன தன்னை அறிந்த போது நான் சிவம் என்று உணரப்படுகிறது ஈண்டு நான் என்பது சமாதாரமும் சிவம் என்பது விசேஷ ஆதாரமும் பிரபஞ்சம் என்பது ஆரோபமுமாம் சிவம் பிரபஞ்ச அத்தியாசத்துக்கு அதிஷ்டானமாய் அது விசேஷ ஆதாரமாம் நான் என்னும் சமாதாரமும் இது நான் படிக்கவே இல்லை நான் என்னும் சமாதாரமும் சிவம் என்னும் விசேஷ ஒன்றேயாய் இருப்பினும் நான் என்பது நான் ஜீவன் என அஜான காலத்தும் நான் சிவம் என ஞான காலத்தும் விளங்குவது பற்றியும் சிவம் என்பது அஜான காலத்து தோன்றாது ஞான காலத்தில் தோன்றுவது பற்றியும் இவ்விரண்டுக்கும் வேற்றுமை கற்பித்து கூறப்பட்டது அந்த வேற்றுமை வந்து உபதேசத்துக்காக சொல்லப்பட்டது உண்மையிலேயே வேற்றுமை என்பது நான் பிரம்மம்ங்கிறதுல நான் பிரம்மம் அப்படிங்கிற ரெண்டு பதம் இருக்குது நான் பிரம்மம்ங்கிறது ரெண்டு பதம் இருக்குது நான்கிறது வந்து பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் இருக்குது ஆனால் இந்த பிரம்மந்தான் மறைச்சிருந்தது பிரம்மத்தை தான் மறைச்சிருந்தது எது இந்த தேகாதி சரீரங்கள் இப்போ என்ன போச்சுன்னா ஞானம் வந்த உடனே தேகாதி சரீரங்கள் கற்பிதம் என்றும் பிரம்மம் என்பது உண்மை என்றும் புரிந்தது நான்கிறது சமமாக இருக்கு அவ்வளோதான் விஷயம் சிவம் என்பது அஜான காலத்தை தோன்றாத ஞான காலத்தில் தோன்றுவது பற்றியும் இவ் ரெண்டுக்கும் வேற்றுமை கற்பித்து கூறப்பட்டது கயிற்றிற்கு இதாக விஷயம் இதே நான் இதெல்லாம் சொன்னது விளக்கிய விஷயங்கள் தான் இப்போ ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேஷமாம் இரண்டு கூறாம் ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேஷமாமே ஆரோபம் விசேஷமாமேங்கிறது ஒரு ஆரோபம் விசேஷமாமேன்னு சொன்னதாக்கிரதையா நீங்க புரிஞ்சுக்கணும் ஆரோபங்கிறது வந்து இந்த இடத்துல சமத்துல தான் ஆதாரம் சமமாக எங்குன்னு ஆனால் அந்த விசேஷத்தை இங்கே விளக்கலை ஞாபகம் இங்கே அவர் சொல்கிற ஆரோபம் விசேஷமாங்கிறது கற்பனை இல்லை இது கற்பனை ஆரோபம் விசேஷமாமைங்கிறது வேறு என்ன கேட்டால் இந்த மூணாவது வரைக்கும் நாலாவது வரைக்கும் குழப்பம் வருது ஏன்னா ஆதாரம் சமம் விசேஷமா இரண்டு கூறாம் அதில் ரெண்டு கூறு இருக்குது ரெண்டு கூறு உள்ள ஆதாரம் சமமாம்னு சொல்லிவிட்டு விஷேஷமாம் ஆதாரம் சமம் விசேஷமாம் என இரண்டு கூறாம்னு சொல்லிவிட்டால் அதைத்தானே விளக்கணம் அடுத்த வரியில் அடுத்த வரியில் வேறு ஏதோ மாதிரி இருக்கு ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் விசேஷமாமே அதனால் இந்த இடத்துல வந்து உடம்பு மனசு புத்தியை ஆரோப்பம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால் இது வந்து பொதுவான விஷயத்தை சொல்கிறார் ஆக சம ஆதாரம் என்ன விசேஷ ஆதாரம் என்னென்ன்தான் விளக்கணுமே தவிர ஆரோப சப்தத்துக்கு இங்கே அவகாசமே இல்லைன்னு தான் தோன்றுகிறது அவகாசமே இல்லைன்னு தோன்றுகிறது இதுக்கு தான் சம்பிரதாயம் வேணுங்கிறது இது ஒரு சம்பிரதாயம் இருந்துருக்கும் இந்த சம்பிரதாயத்தை போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி இடங்களில் தான் நமக்கு சம்பிரதாயம் தேவைப்படுகிறதுன்னு புரியும் என்ன காரணம் இப்படி ஆதாரம் சமமாக சம ஆதாரத்தை விசேஷ ஆதாரத்தை பற்றியும் சொல்ல வேண்டியதானே தோணும் பார்ப்போம் நம்மளுக்கே படிக்க படிக்க அது தெளிவாக விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜமதில் இதுவெண் சுட்டா ஜகமதில் இதுவென் சுட்டா சமானந்தான் மறைந்திடாது மறைந்திடாது மிகவிது கைராமென்னும் மிக விது கைராமென்னும் விசேஷந்தான் மறைந்து போகும் விசேஷம்தான் மறைந்து போகும் அகமெனும் சமானந்தன்னை சமான் தன்னை அஜானம் மறைத்திடாது மறைத்திடாது பகர் விசேஷம் பரமெனும்ருங்க ஜெகமதில் சுட்டுப் பொருள் இது என்னும் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது இது டியூப் இது மரக்கட்ட இது ஸ்பீக்கர் இது டெஸ்கு இது சேரு இது ஆசனம் இது உடம்பு எல்லாம் இதுங்கிற சமானந்தான் மறைந்த மிக இது கைரா மிக இது கைரா இது கைராம் என்னும் விசேஷம்தான் மறைந்து போகும் அந்த விசேஷமான அம்சம்தான் மறைஞ்சு போகும் அகம் எனும் சமானந்தன்னை அஜானம் மறைத்திடாது நான்கிற சமான வஸ்துவை அஜானம் மறைக்காது பகர் விசேஷமதாம் ஸ்ருதிகளால் சொல்லப்படுகின்ற விசேஷம்தான் ஜீவன் பரமன் என்னும் அதனை மூடும் ஜீவாத்மா உண்மையில் பரமாத்மாவே என்கின்ற பெரிய உண்மையை மூடும் ஆயினால அஜானம் வந்து அகத்த சமானத்தை மறைக்காது விசேஷத்தை தான் மறைக்கும் ஆயினால ஆவரண சக்தி தான் டாபிக்கிங்க ஆவரணசக்தி சாமான்யத்தை மறைக்கிறதில்ல விசேஷத்தைதான் மறைக்கிறது ஏன்னா அஜானத்தில் ரெண்டு கூறு இருக்கிறதுனால அஜ்ஞானத்தில் ரெண்டு கூறு இருக்கிறதுனால வந்து ஆவரணசக்தி விக்ஷேப சக்தி சொல்லிட்டு இருக்கும் இப்போ வந்து ஆவரண சக்தியை நீக்கிட்டால் விக்ஷேபசக்தி உயிரெங்க ஆவரண சக்தியை நீக்கிட்டால் விக்ஷேபசக்திக்கு அது என்னது பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி விஷம் கிடையாது ஆவரண சக்தியோடு இருக்கிற விக்ஷேப சக்தி இருக்கே அது பல்லோடு இருக்கிற பாம்பு மாதிரி என்னால் வேதாந்தம் என்ன பண்ணுறது பாம்போட பல்லத்தான் பிடுங்கிறது பாம்பையே கொல்றதில்ல பாம்போட பல்லத்தான் பிடுங்குறது அது மாதிரி ஜகத்தையே நாசம் பண்ணுறதில்ல சில பேர் வந்து மோட்சத்துக்கு வந்து ஏதோ ஒரு இதில் படிச்சிங்க படிச்சிருப்பீங்களே ஒரு யாரோ ஒரு குரு எல்லோரையும் கூப்பிட்டு பெரிய ஹாலில் வச்சுருந்தேன் ஒரேடியாக செத்து போனாங்க தற்கொலை சூசைடு கோஷ்டி என்ன சொல்கிறது அவனுக்கு வந்து ஜகத்தில் எப்படி வாழணும்னு தெரியல அவன் தன்னையே அழிச்சுனுட்டான் போயிடும் இப்படி சரியாக போய்டுன்னு அழிஞ்சுன்னு அப்படி ஒரு மதம் அப்படி ஒரு குரூப் தற்கொலை குரூப் தற்கொலை சித்தாந்தம் மோட்சத்துக்கு என்ன வழின்னா தற்கொலை இது சார் மதத்துக்கு இது என்ன வித்தியாசம் சார்வாக்க மதம்ங்கிறது நாஸ்திக மதம் நம்ம சொல்கிற மதங்கள்லேயே நாஸ்திக மதம் சார்வாக்க மதத்தை ஒரு மதமாக நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் கடவுள் இல்லைங்கிற ஒரு கோஷ்டியை அவங்களே ஒரு குரூப்பாக வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆனால் அவங்களாம் நியாயமாக பேசுகிறவங்க நியாயமாக பேசுறதுன்னா அந்நியாயமாக நியாயத்தை சொல்லுவாங்க அது அப்படி சொல்கிறவங்க அது ஒரு குரூப் அதையும் கூட நம்ம ஒத்துருக்கோம் சார்வாக்காகனு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மோட்சம் என்றால் என்ன செத்து போகிறதா மோட்சம்ட்டாங்க அவங்களும் ஏன்னா அவங்களும் சில விஷயத்தை நமக்கு விளக்கி ஒரு ஒரு காமனாக ஒரு விஷயம் வச்சுருக்கும் இது எக்ஸ்பிளைன் பண்ண ஆகணும் அவன் இருந்தாலும் சரி ஆஸ்திகனாக இருந்தாலும் சரி ஆஸ்திகத்துக்குள்ளே இருக்கிற பிரிவுகளாக இருந்தாலும் சரி நாஸ்திகத்துக்குள்ளே இருக்கிற பிரிவுகளாக இருந்தாலும் சரி அவங்களும் பேசியாகும் அது ஒரு ஃபிலாசபி ஆகாசத்தையே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸ்பேஸுன்னு ஒன்று இருக்குங்கிறதே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் வாக்குறேன் ச நாலு பூதந்தான் அவங்களுக்கு நாளே நாலு பூதந்தான் இருக்குது ஃபைவ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்கிறாங்க யார் சொன்னால் ஸ்பேஸுன்னு ஒன்று அதனால் அவங்களுக்கு தகராறு வருது அவங்களும் யோசிக்கிற போது யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னு பிரச்சனை தெரியும் ஆனால் யோசித்தாலும் உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை அவங்களுக்கு புரிஞ்சாலும் உண்மையை பேசிடக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சுட்டுருக்காங்க சொல்லிடக்கூடாது என்ன நம்ம உண்மையை சொல்லிட்டா நம்ம மதிப்பு போய்டுமே அதனால பொய்யவே சொல்லிகிட்டே இருக்கணும் பொலிட்டீஷன்ஸ் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த சார் வாக்கா எதுக்கு சொல்கிறேன்னா மோட்சங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணுறது செத்து போகிறதா மோட்சம்ட்டாங்க சரி இன்னொரு மோட்சத்துக்கு இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்தான் என்னன்னா நல்லா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபோட சுகமாக இருக்கிறதா மோட்சம்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்காங்க மோட்சத்துக்கு மோட்சம்னா இதுதான் மோட்சம் நாரியரை கூடி இன்பமாய் இருப்பதே முக்தி என்றான் அதுதான் முக்தின்னுட்டான் இப்படியெல்லாம் மோட்சத்தை பற்றி அவங்க சொல்றாங்க எதுக்கு சொல்றேன் இந்த தற்கொலை விஷயத்தை பேசுறதுக்காக போனேன் அதனால் அகமெனும் சமானந்தன்னை அஜ்ஞானம் மறைத்திடாது பகர் விசேஷமதாம் ஜீவன் பரம் என்னும் ஜீவாத்மாவே பரமாத்மாங்கிற ஒரு உன் பேருண்மையை இது மூடிவிடும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க நாளைக்கு இதனுடைய விளக்கங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு உங்களுக்கு எப்படி புரியுமோ தெரியாது அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்கே உங்களுக்கு விளக்கம் தேவைப்படுகிறதோ முழுக்கவே தேவைப்படுதுன்னா அது வேறு விஷயம் தேவைப்படுறதோ அங்கே கேளுங்கோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கிற சாரத்தை நாளைக்கு சொல்கிறேன் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே ஹோமவத்யாப் தேகாய திணாமூர்த்தே நம ம் ஷாரி ஓ